வணக்கம் நண்பர்களே நற்றிரின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்று இருபத்தி சென்னை அரவிந்த் கிரமால் ஸ்ட்ரீட் நம்பர் லெவனுக்கு அப்புறம் ஏண்டா நம்பர் 13 இருக்கு நம்பர் தேர்ட்டின் இருக்குன்றது சாதா மக்கள் கண்டுக்காம இருந்துட்டாலும் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மிக பயங்கரமான ரகசியமான விஷயம் இதை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு டெத் இதுக்குள்ளதா ஏதோ ஒரு ரகசியமான ஆட்கள்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு ஹேரி பாட்டரே இருக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு கண்காணிச்சிட்டே இருக்காங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதி திடீர்னு அவங்க இல்ல யாரோ ஒருத்தன் திடீர்னு எக்ஸைட்டே இதுவும் பார்த்துட்டேன் பிடிக்க போறேன் பிடிக்க போறேன் அப்படின்னு முன்னாடி பாஞ்சி போய் உடனே நின்ட்டான் பிரமையோ திடீர்னு மறைஞ்சிருச்சு அப்படின்னு ஷாக்குல நிக்கிறேங்க நான் பாத்தண்டா உனக்கு டெய்லி இதே பிரமை தான் ஒண்ணும் இல்ல தேவையில்லாம நம்ம நின்று டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பைத்தியக்காரன் நம்மளை ஏவரம் ஒரு பைத்தியக்காரன் நம்ம ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க அங்க நம்ம டுவெல் கிரிமால் ஸ்ட்ரீட் அந்த வீட்டுக்குள்ள ஹேரி டக்குன்னு ஆப்ரேட் ஆவறான் எங்கிருந்து வெளியே போய் வந்திருக்கான் உள்ள டக்குன்னு மந்திரத்தை யூஸ் பண்ணி உள்ள குதிக்கும்போது லேசா கை தடுமாறி மாயப்போர்வையில இருந்து என்னோட எல்போம் மட்டும் வெளியே வந்தது அதை பார்த்துதான் டெட்டி டஸ் இதையோ பார்த்ததா துடிச்சிருக்காங்க ஹேரி இறங்கிட்ட உள்ள அப்படியே நடந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நாக்கு அப்படியே சுருண்டிருச்சு பேச முடியல அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மூடி உருவாக்கண பாதுகாப்பு ஸ்பெல் ஹாரி செவரஸ் நீப்ஸ் இல்லைன்னு கேட்டுட்டு விட்டுருச்சு நான் ஒண்ணும் ஒண்ணு உண்மையான குற்றவாளியை மட்டும் உள்ள விட்டுரு வீட்டுக்குள்ள வேற எல்லாரையும் நீ டெஸ்ட் பண்ணு நீ சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கான் வீடெல்லாம் அந்த ரூம் எல்லாம் கலைஞ்சு கிடந்ததில்ல ஒருவேளை சிவரஸ்னேஸ்க்கும் பங்கு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஹாரிக்கு இருக்கு எவனும் நுழைஞ்சான் எவன் நுழைய கூட இந்த வீட்டுல பாதுகாப்புலையை போட்டுக்கீங்களா அவள நுழைஞ்சிட்டான் அப்படின்னு போயிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷமா ஹேரியோட இந்த வீட்டு வேலைக்கார வரவேக்கா சீரியஸ் செஞ்ச தப்ப ஹாரி செய்யாதனால அந்த கிரீச்சர் ஹாரி மேல ரொம்ப அன்பா இருக்கு ஹாரி தான் அன்பாலேயே ஒரு உயிரோட உண்மையான விசுவாசத்தை சம்பாதிச்சான் அவனுக்கா உயிரே கொடுக்க தயாரிக்கிற தயாரா இருக்கிற ஒரு வேறக்காரர் உருவாயிட்டாரு ஆரிக்கி புரியுது சா மாஸ்டர் வீட்டுக்குள்ள வந்த ஷூர் சாக்ஸ் எல்லாம் கழட்டணும் நீங்க சாப்பிட ரெடி ஆகணும் நீங்க ரொம்ப நேரமா சாப்பிடல சரிப்பா சரிப்பா கழட்டுறேன் கழற்ற கழட்டும் போதே கிரீச்சரவன் காலைல எழுது ரொம்ப ரொம்ப ரொம்ப சாரி மாஸ்டர் உங்க ஆணையை நிறைவேற்ற கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு அந்த மண்டுங்கச பிடிக்க முடியல ஏ தேஞ்ச ரெடியோ உரு உரு உடு பிடிச்சு தூக்குறான் எத்தாள்தான் நீ சொல்லே இருப்ப தேஞ்ச ரேடியா மாதிரி நான் எனக்கு தெரியும் கஷ்டம் எவ்வளவு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன் ரெடியா தான் முடியா உடியா வா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் நமக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு எங்க அருமையானி அங்கே பாருங்க பாருக்கலாம் நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தி போட்டிருக்கு பள்ளி தொடங்கிறே பள்ளியை பத்தி சில முக்கியமான செய்திகள் வந்திருக்கு தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனோட அநியாயமா இருக்கு டம்புடர் கொலை பண்ணுவேன் தலைமை ஆசிரியர் அவருக்கடு அதான் டம்பியூட்டர் கொலை பண்ணல ஏன் கை கறியும் இருக்க சான்ஸ் இருக்குன்னு உருவாக்கிட்டீங்களேடா ஒரு பிரச்சனைய நான் ஒரு சொன்ன வாக்குமலத்தை வச்சுதான் உலகம் நம்புதான் ஆனால் அதை நம்ப முடியாது அவங்களால ஏன் நான் கொலை பண்ணினான்னு ஏன் மேலேயே எங்களுக்கு சந்தேகம் இருக்கான் இப்படி எல்லாம் சந்தேகத்தை கிளப்பினாங்க ஏன் அவரை ஹெட் மாஸ்டரா போட மாட்டாங்க இன்னும் படி படி மேலும் பல சேஞ்சஸ்கள் மாற்றங்கள் உருவாக்கப்பட்டன மகள் ஸ்டடிஸ் சாதா உலக மக்களை பற்றி படிக்க வைக்க வந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருந்த ஜர்பிடி பாபேஜ் தனது பதவியை ராஜினாத ராஜினாமா செய்து ஓய்விற்கு சென்றுவிட்டதால் அப்பதவியை நமது புது ஆசிரியை அலக்டோ கேரோ பதவியே அந்த பதவியை வகிக்குமாறு மினிஸ்ட்ரியால் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்ப டிஃபென்ஸ் அகேன்ஸ் த டார்காஸ்ட் டீச்சரு புதிதாக டிஃபென்ஸ் அகேன்ஸ் த டார்காஸ்ட் டீச்சராக ஆமிக்கஸ் நியமிக்கப்பட்டுள்ளோட நான் சொல்ல உங்ககிட்ட டம்புள கொலை பண்ண அன்னைக்கு அந்த டரசஸ்ல நின்ன டெட்டி டிரஸ்ல இவங்களா இவங்கள எல்லாம் டீச்சரா உள்ள விட்டுட்டா என்னதான் நடக்க போகுது இதர்பிடிப்பா பேசி என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஆள் காணாம போயிடுச்சு ஏற்கனவே செத்து போன யாரு மினிஸ்டரியோட தலைவர் ரூபஸ்கிஞ்சி செத்து போனத மாதிரிச்சு அவர் வந்து பதவி ரிசைன் பண்ணி ஓய்வு எடுக்கப்பட்டாங்க இந்த செருபிடி பேபேஜும் உயிரோடு இருக்கால இல்லையான்னு தெரியல ஏதாவது மொதசி இல்லையே செர்பிடி பேபேஜ் வாழ்டமோட கொலை பண்ண நம்ம பார்த்தோம் எவன் அவனாம் இருக்கு தேவையில்லையா அவனெல்லாம் கொலை பண்ணிட்டு அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஏதாவது பொய்ய சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க அப்பா நல்ல அறிவாளிகள்ப்பா மக்களால கேள்விக்கவே முடியாது எங்க ஆதாரத்தை கண்டுபிடிக்காது செத்து போயிட்டான்றத எங்க வாழியை தேடுவாய்க பயந்து பயந்து சாவ வேண்டியதான் என்ன பண்றது ஒன்னும் புரியல அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஹம் ஒரு ஆறு நிதத்துக்கு முன்னே நம்ம வழக்கம் போல் எக்ஸ்பிரஸ்ல ஏறி போக வேண்டியது இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் அப்படியே மலை மேலே மலை மேலே அப்படியே போயிட்டே இருக்கோம் அங்கே நிவில் லூனா எல்லாம் உட்காந்து இந்த நியூஸை பற்றி படிச்சுட்டு எப்படி செவர் ஸ்னேப்ஸ்க்கு எப்படி ரிவோல்ட் பண்ணலான்னு யோசிச்சிட்ருப்பாங்கன்னு யாரும் யோசிச்சுட்டு இருக்கிறான் சரிடா சரி போன விஷயம் என்னாச்சு போன விஷயம் அப்பப்போ அந்த நியூஸ் பேப்பரை திருடிட்டு வந்ததும் மிச்சம் திருடிட்டு வந்தோம் ஹம் அப்புறம் அமைச்சகத்துல என்னடா விஷயம் அதானே மெயின் அமைச்சகத்துல என்ன வழக்கம் போல போயிட்டே இருக்கு ம் எல்லாரும் ரொம்ப ரகசியமா வேலை பார்க்குற மாதிரியே காமிச்சுக்கிறாங்க ஆ உன் அப்பாவை பார்த்துட்டேன் நம்ம ஒரு மாசமா ஆள் மாறி மாறி போயிட்டே இருக்கிறோம் உங்க அப்பா மட்டும் பார்க்க முடியல ரொம்ப வழக்கம் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அடியெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறாரு ரொம்ப சீரியஸாக வேலை பார்க்குறாரு வழக்கம் போல ஆ ஆண்டி இப்பெல்லாம் மினிஸ்ட்ரியில மிச்சவங்கள்லாம் சாதா முறையில் தான் போகிறாங்க புளூ நெட்வொர்க் தீல பயணம் பண்ணி வரவங்களுக்கு வருது சில பேருக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஃப்ளூ நெட்வொர்க் மூலமா தீல பயணம் பண்ணி டக்குன்னு மினிஸ்ட்ரிக்குள்ள நுழையிற வழி பர்மிஷன் இருக்கு நல்ல ஐடியா இருக்கேடா ஹரி சூப்பர் இதை வச்சு நம்மளும் திட்டம் போடலாமே ஹம் திட்டம் போடலாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கும் புரியுது அப்புறம் அந்த நேவி ப்ளூ ட்ரெஸ்ல இருக்கவங்களா யாருன்னு பாத்தியா பார்த்தேன்டா பார்த்தேன் அவங்க ஒரு புது டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க பொதுமக்களுக்கான அந்த தொடர்பு பொதுமக்களுடன் நல்ல தொடர்பை உருவாக்கும் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இப்போ நல்ல தொடர்பெல்லாம் உண்டாக்குறதில்ல அவங்கள இன்னும் துன்புறுத்துறதில் தான் இருக்குது எவமெல்லாம் மினிஸ்ட்ரியோட சாதா மக்கள் அந்த தொடர்பு கொள்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதுலையே இருக்குது இந்த மினிஸ்ட்ரி மட்டும்தான் ஆழணும் மாய உலகத்தை சேர்ந்தவங்களாம் உலகத்தை ஆழணும்னு சொல்லிவிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ற பேரில் சாதா மக்கள் யார் யாரெல்லாம் மாய உலகத்தை உலகத்தாரோட தொடர்புகளை முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஆப்பு வச்சு கொலை பண்ணுறதாலே பிளான் பண்ணுற மாதிரியே இருக்கு ம் அப்புறம் நம்ம தலைவியை பார்த்தியா பார்த்தேன் பார்த்தேன் இருக்கிற அம்பரிஜி ஆனால் அவ்வளவு ஒன்றும் பார்க்க முடியல ரொம்ப பாதுகாப்போடய சுற்றிட்டு இருக்கிறான் அவகிட்ட உண்மையிலே அந்த லாக்கெட் இன்னும் இருக்குதா இல்லையேன்னு தெரில இருக்கிற அந்த லாக்கெட் அழிச்சிட்டாலான்னு சந்தேகமாகவே இருக்கு ம் சரிடா நம்ம நாளைக்கே போகிறோம் என்னது நாளைக்கு போகிறோமா இந்த உலகத்துலேயே நம்ம எங்க போனா ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருக்கமோ எங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தோ அது அந்த அமைச்சகம் தான் அங்க நாளைக்கே போனோன்ற நம்ம ஒண்ணுமே ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணலையே ஏதாவது ஆப்பு வந்து அது எப்படி சமாளிக்கணும் ஒண்ணுமே நம்ம பிளான் பண்ணலையே நீயும் ஒரு மாசமா இதை சொல்லிட்டு இருக்க டெய்லியும் ஆள் மாறி ஆள் மாறி அந்த மாயப்பொருள் இவ்வளவுமா டிசாபிள்ட் ஆகியாயி அந்த மினிஸ்டரிக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு போய் பார்த்துட்டே தான் வரும் நாலு மாசமா நாலு வாரமா அந்த மண்ணுங்க சுமையை கக்குனதுலேருந்து மினிஸ்ட்ரிக்கு ஆள் ஆளுக்கு டெய்லியும் ஒரு ஆள் போய் போய் பார்த்து பார்த்து என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே வரோம் அங்க இருக்கிற மேப்பெல்லாம் கூட திடீட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம் எந்த வழியில எப்படி போறதுன்னு இதவர் கையில் வச்சு பிளான் பண்ணிட்டே இருக்கிறா ஒரு மாசமா இப்படியே நீ பிளான் பண்ணிட்டே இருந்தானா வாழ்க்கை ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அந்த லாக்கெட் எங்கெங்கோ போயிடும் ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சவனை அந்த லாக்கெட்டை பிடிக்க முடியுமா முடியாத போயே ஆகணும் என் ஹாரி ரொம்ப பைத்தி பேசுற பைத்தி காத்திரமா எனக்கு இந்த மாதிரி டிலே பண்றது சுத்தமா பிடிக்கல நம்ம கிளம்புறோம் மாஸ்டர் சூப் சாப்பிடுங்க உட்காருங்க உட்காருங்க சரி இந்த சாஃப்டாவது கொஞ்சம் மூளை ஒழுங்கா வேலை செய்யும் ஆமா ரி மூளை ஓம் மூளைதான் சிரியாஸ் வேலை செய்யணும் மினிஸ்டரிக்கு போனோ போன துடியா துடிக்கிற ஒழுங்கா பிளான் பண்ணாம நீ எவ்வளவு நாள் தான் பிளான் பண்ணுவ அப்படின்னு சூப் எடுத்து குடிக்கிறான் இந்த சீரிய நம்ம ரெகுலர் சாப்டர் கடைசி அந்த கிரீச்சர் கொடுத்த அந்த லாக்கெட் அதுக்கிட்ட திரும்பி கொடுத்ததுல நமக்கு மேல அதுக்கு அன்பெல்லாம் ஜாஸ்தியாச்சு சாப்பாடுலாம் நல்ல டேஸ்டா இருக்கேப்பா எப்படி இவ்வளவு டேஸ்டா நீ சூப்பர் செய்ய கத்துக்கிட்ட இதெல்லாம் வழக்கமா செய்யறது மாஸ்டர் சாப்பிடுங்க உங்க முகம் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி சரி ஹரி மினிஸ்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் யார் யார் போறது யார் யார் போறதா ஆமா ஆமா டே ஹரி நீ நானும் தான் போனோம் ஏன்னா நம்மதான் மினிஸ்ட்ரியா சாதா உலகத்துல இருந்து மாய உலகத்துக்கு இல்ல திடீர்னு மாய சக்தி வந்து இந்த உலகத்துல பூந்தவங்களை தான் சிறப்பா விசாரிக்கிறாங்களே நல்லா கவனிக்கிறாங்களே ஆனால அது முக்கியமான தேடப்படுற குற்றவாளி அருமையான அவ போவேண்டாம் ஆமா ஹாரி ரொம்ப உத்தமர்னு அவரை வந்து கூட்டு வச்சு அவரே கொஞ்சம் காத்துருக்காங்க அவர் தலைக்குதான் பத்தாயிரம் காலியன் வச்சு தேடிட்டு இருக்காங்களே அவர் மட்டும் போலாமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்கடா அப்ப என்ன பண்றது அந்த மாயப்போர்வையில மூணு பேர் ஒரே டைம்ல போக முடியாது வெளியே டெட்டி டஸ் எப்படி கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஆடா ஆமா இப்ப கூட உள்ள முன்னாலையும் போது நேசா தடுமாறிட்டாங்க பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு துடிச்சு வந்தாங்க ரொம்ப வேகமா வந்தாங்க ஏதோ பாத்துட்ட மாதிரி பாரு மூணு பேர் ஒரே சமயத்துல போக முடியாது யாராவது இங்க இருந்துதானே ஆகணும் மூணு பேருமே போலாம் அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதெல்லாம் பத்தி கவலைப்படாத சரி இப்ப மினிஸ்ட்ரிக்குள்ள போய் இருக்கணும்னா மினிஸ்ட்ரியில ஒரு ஆளா நம்ம வேஷம் போட்டாதானே இருக்க முடியும் எப்பயுமே மாயப்போர்வையிலே மூணு பேரும் மறைஞ்சு மறைஞ்சு ஒரே டைம்ல மறைஞ்சு இருக்க முடியாது அவங்களை யார் மாதிரியும் வேலை பாக்குறதுக்கு யார் மாதிரியாவது உருவம் அவங்க இருக்க அந்த மினிஸ்ட்ரியில யார் மாதிரியாவது நம்மளோட உருவத்துல மாத்திக்கணுமே அதுக்கு பாலிஜூஸ் போஷன் குடிக்கலாம் ஆனா அதுல இருக்கிறவங்களோட முடி அவங்க உடல்ல இருக்க ஏதாவது ஒரு முடி இல்ல கை கால் ஏதாவது அதுல போட்டு குடிக்கணுமே அப்பதான அந்த உருவத்துக்கு மாற முடியும் அந்த உருவத்துல நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் எனக்கு எனக்கு பிளான் இருக்கு நெத்திய பிடிச்சுக்கிறான் ஹெர்மியானியும் ராணும் பயத்தில் அப்படியே பாக்குறாங்க இருஷம் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ஹர்மியானி ரான் பொறுத்துறாங்க ஹாரி வேகமா ஓடி போய் பாத்ரூம்ள்ள நடந்து பூத்து பூட்டிக்கிறான் அப்படியே பாத்ரூம்ல அப்படியே அந்த தொட்டி டப்ல அப்படியே முகத்தை வச்சு அப்படியே சாஞ்சுக்கிறான் அதனால வெளியே கட்டுப்படுத்தவே முடியல திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிறான் எங்க போயிட்டு இருக்கான்னு தெல்ல தெளிவா தெரியுது இதே தருணம் இன்னைக்கு பிடிச்சிடறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே போறான் ஒரு வீட்டு கதவை போய் அப்படின்னு தட்டுறான் என்னங்கடைய என்ன ஒரு பெண் பேசிக்கிட்டே கதவை தட்டுறான் வாங்க வாங்க எங்க எனக்கு வேணும் அவர் அவர் இங்க இல்ல இங்க குழந்தைங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே கதவை போட்ட போறா கதவை பிடிச்சு ஒரே தள்ளு உண்மையில யாருமே குழந்தைங்கள ஆசை ஓடி வருது பண்ணிடாதீங்க அவங்களது பண்ணிதானீங்க அப்படின்னு ஹாரியோட அம்மா மாதிரியே இந்த பெண்மணியும் அந்த குழந்தைங்களை மறைச்சிட்டோட நிக்கிற முன்னாடி நிக்கிறா வாழ்மோட்டான் கையில இருக்கிற மந்திரக்கோள் எடுக்கிறா தயவு செய்ய பண்ணிடாதீங்க எதுவும் பண்ணிடுங்க உள்ள பங்குடு பெண்மணி பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போதே ஹேரிக்கு நினைவு தெரிஞ்சிருச்சு ஹெர்மியானி பயங்கரமா சத்தமா கதை தட்டுறான் நிம்மதியா ஒரு இதை பார்க்க ஒரு நாள சீனை இன்ச பண்ணிட்டே இருக்கல அப்படின்னு ஹாரியடையே வழியிலடியே எந்திக்கிறான் கதவை திறக்கிறான் அவனை தின்னு பயங்கரமா பயங்கரமா தெரிக்குது என்ன ஹரி உனக்கு என்னாச்சு ஏன் ஓடுற இல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னடா முக்கியமான விஷயம் தெரியாதா அவன் எங்க என்ன செய்யறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹேரி நான் பல தடவை எத்தனை சொல்லியிருக்கேன் அந்த மூளையை பூட்டுற ஆக்குமெண்ட்ஸ் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்துது அதையே நான் இப்ப நல்ல தெரியுதுல வாழ்ந்த மோட்டோரால தேடிட்டு போயிட்டு இருக்கா இப்ப ஒரு ஃபேமிலியே மர்டர் பண்ணிட்டான்னு அதை தெரிஞ்சு என்ன செய்ய போற ஹாரி உன்னால யாரையாவது காப்பாற்ற முடியுமா தேவலாம நீ உன்னோட மூளை உனக்கு எக்ஸ்போஸ் பண்ற இதெல்லாம் நான் உன்ன எக்ஸ்போஸ் பண்ணல ஹரி நம்மள உனக்கு கடைசி வரைக்கும் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு விட சும்மா அட்வைஸ் பண்ணாரு அட்வைஸ் பண்ணாரு எனக்கெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல வாழ் மட்டான் கட்டுப்பாட மீறி அவன் என்ன செய்யறான்னு எனக்கு புரிய வைக்கிறான் அவன் கிரிகர் வச்சுன்னு இருக்கிறான் வச்சு யாருன்னு கிரம் கல்யாண மண்டபத்துல சொன்னான் அதுல எனக்கு தெரியும் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல வாலிவண்டர்னு ஒரு வான்மேக்கரை கடத்தி வச்சிருக்கான் கிரகவர் வச்சு ஒரு சீனியரான வான்மேக்கர் ஏன் அவனை தேடிட்டு இருக்கான் அப்ப அன்னைக்கு நைட்டு என்னோட மந்திரக்கோள் எப்படி தானா செயல்பட்டு அவனை தாக்கி அவன் கையில இந்த மந்திரக்கோள் உடைச்சதுன்ற உண்மை அவனுக்கு இன்னும் தெரியல ஆலிவன் இருக்கே தெரியல கிருகவர் வச்சுக்கு மட்டும்தான் தெரியும்னு நம்பி அவனை தேடிட்டு இருக்கான் இதை நானும் கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்காக அவன் எங்க போறான் என்னால முடிஞ்ச அளவு நான் கண்காணிச்சே தீருவேன் அப்படின்னு அறிமுடி அரி பேசாத நீதான் இன்னைக்கு ஒன்னு சக்தியை உபயோகப்படுத்திருக்க கிடையவே கிடையாது நீ எவ்வளவு சொன்னாலும் நம்பையே மாட்டேன் அது வாழ்டமோட்டுக்கும் தெல்ல தெளிவா தெரியுது ஏன் சக்தி இல்லை மந்திர கொள் தானா செயல்பட்டு இருக்குது அதனாலதான் கிரகரோ வச்ச தேடிட்டு இருக்கா கிரகர வச்ச வாழ்டமோட் எப்ப கண்டுபிடிப்பா அவன் மூலமா உண்மை தெரிய வருமா நாளைக்கு அமைச்சகத்துக்கு போற ஹாரியும் ஹர்மியானி ராணும் அவங்களோட திட்டத்துல வெற்றி பெறுவாங்களா தொடரும்